உங்களில் ஒருவர் விருந்துக்குழைக்கப்பட்டால் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தவருக்கு அவர் துவாசி எட்டும் அவர் நோன்பில்லாதவராக இருந்தால் அந்த உணவை அவர் சாப்பிடட்டும் என்று நபி சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் ஒன்று நான்கு மூன்று ஒன்று